நாட்டில் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் ஒரு கப் கடலை மாவு கால் கப் உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் தயிர் ஒரு சாம்பார் கரண்டி அளவு பாலக்கீரை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து கோதுமை மாவையும் கடல மாவையும் ஒரு பவுல்ல எடுத்து ஒன்னா கலந்துருவோம் அந்த மாவுக்கு ஏத்த மாதிரி உப்பு ருசிக்குதா மாதிரி நல்லா கலந்து வச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது மாவு உப்பு நல்லா கலந்துட்டு அதில் கூட மஞ்சப்பொடி கலந்துப்போம் மஞ்சள் பிடி கலந்துட்டு அந்த மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் நல்லா கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு டேபிள் ஒரு கரண்டி அளவு தயிரை எடுத்து அதில் நல்லா கலந்துடும் நல்லா கலந்து வச்சுட்டு பாலக்கீரையை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி அதில் கலந்துருவோம் குஜராத்தில் வந்து அவங்க மேத்தி லீஃப் போடுவாங்க வெந்தயக்கீரை நம்ம அதுக்கு பதில் பாலக்கீரை போடுறோம் ஃபைனாக சாப் பண்ணி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருவோம் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு இது சப்பாத்தி பசைகிற மாதிரி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை நல்லா பிசஞ்சிக்கணும் பிசிஞ்சிட்டு நல்லா அது ஊற வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சிடலாம் மினிமம் அரை மணி நேரம் நல்லா ஊறினதும் அதை எடுத்து நல்லா தட்டி ஸ்டவ் பற்ற வச்சிட்டு தவா வச்சு தவா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி இந்த சப்பாத்தியை இட்டு தவால போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டேப்லாம் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்